வணக்கம் நட்டினியின் நித்தம் ஒருமுத்து என்று திரு நெப்போலியன் ஹில் அவர்கள் எழுதியுள்ள வறுமையை வெல்வோம் என்ற கட்டையில் இருந்து சில பகுதிகள் ஏழ்மை என்பது மனத்தின் எதிர்மறையான நிலையால் ஏற்படுவது வாழும் ஒவ்வொருவரும் ஒரு சமயம் இல்லாவிட்டால் வேறொரு சமயம் கட்டாயம் இதை அனுபவித்தே ஆக வேண்டும் ஏழு அடிப்படை பயங்களில் இதுதான் முதலாவது மிகவும் பயங்கரமானதும் கூட ஆனால் இது ஒரு மனநிலைதான் மற்ற ஆறு பயங்களைப் போலவே இது மனிதனின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டது மக்களின் பெரும்பாலோர் ஏழ்மையான சூழலில் பிறந்து தப்பிக்க முடியாது என்று அதை ஏற்றுக்கொண்டு தங்கள் வாழ்நாள் முழுவதும் அதோடு இருக்கும் உண்மை மக்களின் வாழ்வில் அது எவ்வளவு சக்தி வாய்ந்த காரணி என்பதை காட்டுகிறது வலிமையானவர்களிடமிருந்து வலிமையற்றவர்களை பிரிக்க படைத்தவன் ஏழ்மையை ஒரு பிரிக்கும் சாதனமாகவும் பயன்படுத்தி இருக்கலாம் ஏனெனில் ஏழ்மையை வெல்பவர்கள் பொருளாதாரத்தில் மட்டும் செல்வந்தராவதில்லை ஆன்மீக மதிப்புகளிலும் செல்வந்தராகி ஞானமடைகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு உண்மை ஏழ்மையை வென்றுவிட்டவர்கள் தங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக வழியில் இருக்கும் எல்லாவற்றையுமே வெல்லும் திறனில் தீவிர விசுவாசம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று நான் கண்டிருக்கிறேன் ஆனால் அதே சமயம் தவிர்க்க முடியாதது என்று ஏற்றுக்கொள்பவர்கள் மேலும் பல வழிகளில் வலிமையற்ற கொண்டிருக்கிறார்கள் ஏழ்மையை தவிர்க்க முடியாதது என்று ஏற்றுக்கொண்டவர்கள் தங்கள் மனோசக்தி என்கிற உயர்ந்த பரிசையும் பெறாமல் போகிறார்கள் எல்லா மக்களும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் பல சூழல்களில் பரிசோதனையான காலகட்டங்களை கடக்கிறார்கள் இவை தங்கள் மனோசக்தியை கட்டுப்படுத்தும் சிறந்த பரிசை பெற்று அவர்கள் பயன்படுத்தினார்களா இல்லையா என்று தெளிவான வெளிப்படுத்தி விடுகின்றனர் எல்லையற்றவனின் இப்பரிசை ஏற்று பயன்படுத்த மறுத்தால் தீர்மானமான தண்டனைகளும் அதை உணர்ந்து பயன்படுத்தினால் தீர்மான வெகுமதிகளும் கிடைப்பதை நான் கண்டிருக்கிறேன் கிடைக்கும் மிக முக்கிய வெகுமதி பயங்கள் மற்றும் எல்லா சிறிய பயங்களிலிருந்தும் முழுமையாக விடுதலையாகி இந்த பயங்களுக்கு பதிலாக விசுவாசத்தின் அற்புத சக்தியை முழுமையாக பெறுவதுதான் இந்த சிறந்த பரிசை பெற்று பயன்படுத்த தவறினால் கிடைக்கும் தண்டனைகள் அநேகம் ஏழு அடிப்படை பயங்களை தவிர இந்த பயங்களோடு சேராத மேலும் பல சுமைகளும் உண்டு சிறந்த பரிசை உபயோகிக்க தவறினால் வரும் பெரும் தண்டனைகளில் ஒன்று மன அமைதியை அடைய சாத்தியமற்ற நிலை ஏழ்மையை தவிர்க்க முடியாது என்ற தவறான நம்பிக்கையாலோ அல்லது அதோடு போரிடுவது பலனற்றது என்ற சோம்பலான மனோபாவத்தாலோ அடிபணிவதற்கு பதிலாக நேர்மறையான மனோபாவத்துடன் அதை எதிர்கொண்டால் ஏழ்மையில் பல நன்மைகள் உண்டு ஒருவனது புத்தியை கூர்மைப்படுத்தவும் உற்சாகத்தை தூண்டவும் சொந்த முயற்சியால் செயல்படவும் அவன் உயிர் வாழ்வதற்காக அவனை எதிர்க்கும் சக்திகளுடன் தீர்மானத்துடன் போரிடவும் மனிதனை கட்டாயப்படுத்த படைத்தவர் ஏழ்மையை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார் ஏழ்மையில் பிறப்பவர்களுக்கு தலைவிதி அனுகூலமாக இருக்கிறது என்பதற்கான சிறந்த சாட்சியும் உண்டு பெரும் செல்வத்தில் பிறந்தவர்கள் யாருமே உலகை மேலான இடமாக மாற்ற உபயோகமான எதையும் செய்ததில்லை என்பது ஊரறிந்த உண்மை பெரும் பணக்காரர்களின் பல குழந்தைகள் ஏழ்மை அல்லது போராட்டத்தினால் பக்குவப்படுத்தப்படாமல் பெரும்பாலும் மென்மையாக வளர்கிறார்கள் போதுமான சகிப்புத்தன்மையோ தங்களை உபயோகமாக மாற்றிக்கொள்ளும் உந்தும் சக்தியோ இன்றி வாழ்கின்றனர் உபயோகமான சேவையின் மூலம் தங்கள் செல்வத்தை உருவாக்கியவர்களை மட்டும்தான் அதிர்ஷ்டம் தேர்ந்தெடுக்கிறது அடுத்தவருக்கு தீங்கு உண்டாக்கும் வகையில் செல்வத்தை பெற்றிருந்தாலோ சொத்துரிமையாக பெற்றிருந்தாலோ அதிர்ஷ்டம் உதவுவதில்லை தவறாக பெற்ற செல்வத்தை அதிர்ஷ்டம் முறையில் மறைய செய்கிறது ஒரு சாபமா ஆசிர்வாதமா என்பது ஒருவன் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறான் என்பதைத்தான் முழுமையாக சார்ந்திருக்கிறது பயந்த தன்மையோடு தவிர்க்க முடியாத ஒரு ஊனமாக அதை ஏற்றுக்கொண்டால் அதேபோல்தான் அது ஆகிறது மனிதன் ஏழ்மையை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு தன் மொழியே சென்று அதோடு போராடி வெற்றி பெற்றால் அது ஒரு ஆசீர்வாதமாகிறது செல்வமும் ஒரு மனநிலைதான் மனிதன் உருவாக்கி அவன் வெளியிடும் முக்கியமான எண்ணங்களால் கற்பனை செய்யும் அதே முறையில் தான் அவை நிகழ்கின்றன ஏழ்மை பற்றிய எண்ணங்கள் தங்கள் பொருட்களை ஈர்க்கின்றன அதேபோல் செல்வம் பற்றிய எண்ணங்களும் தங்கள் பொருட்களை ஈர்க்கின்றன ஒத்திசைவை கவரம் விதிப்படி எல்லா எண்ணங்களும் தங்களுக்கு உறவான பௌதிக மாற்றுப் பொருட்களாக மாறுகின்றன இந்த மாபெரும் உண்மை ஏன் பெரும்பாலானவர்கள் ஏழ்மையையும் துக்கத்தையும் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கிறார்கள் என்பதை விவரிக்கிறது ஏழ்மை துக்கம் பற்றி தங்கள் மனம் பயப்பெறுவதை அவர்கள் அனுமதிப்பதால் இந்த சூழல்கள் பற்றிதான் அவர்களது முக்கியமான எண்ணங்கள் இருக்கின்றன ஒத்தி செய்வதை கவரும் விதி செயல்பட்டு அவர்கள் எதிர்பார்ப்பதை அவர்களுக்கு தருகிறது நான் மிகவும் சிறு பையனாக இருந்தபோது ஏழ்மை பற்றி ஒரு அற்புதமான பேச்சை கேட்டேன் அது என் மனத்தில் மாற முடியாத பாதிப்பை ஏற்படுத்தியது நான் ஏழ்மையில் பிறந்திருந்தாலும் எதையும் நான் அறியாத போதும் வெற்றி கொள்ள வேண்டும் என்று என் உறுதிக்கு அந்த பேச்சுதான் காரணம் என்பது நிச்சயம் என் சித்தி என் வீட்டிற்கு வந்து நான் அறிந்ததிலேயே ஏழ்மை நிரம்பிய கைவிடப்பட்ட இடத்தை எடுத்துக்கொண்ட போது அவள் பேசிய பேச்சுதான் அது நன்றி வணக்கம்